அைத்தகணம் உனோமி ச்சராச்சரம் அசோமீ ரிோபியனு நேனஸ் த भावे अकल्पकमजम ே தக்கல்பகம் ஜனம்ேயா பிரச்சேயம் நம் அஜேந கௌடபாதாச்சாரியார் இந்த அஜாதி பிரம்ம ஆத்மக் உபாயமாக மனச நிகரம் பண்ணணும் என்று சொல்லி நிதித்தியாசனத்தை உபதேசம் பண்ணுகிறார் நம்ம இந்த மனோநாசம் என்ன அர்த்தம் விரிவா பார்த்துருக்கிறோம் நாம அதை சொன்னார் அதை தெளிவுபடுத்தினார் மனச பண்றது என்பதனுடைய பொருள் அத்வைத ஆமத்தின் மூலம் இந்த புரிஞ்சிக்கணும் இந்த உலகம் மாத்திரம் மித்யா இல்லை இந்த சூர சரீரமும் மிச்சியா இந்த சூக்மஷரீரம் மனசும் மித்யா மனசும் மிச்சியான்னு புரிஞ்சிக்கிறது தான் மனோ அப்படி சொன்னவர் அதுக்கு சொன்னார் ஆத்மசத்திய அனுபோதேன அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கார் ஆத்மசத்திய அனுபோதேன ந சங்கல்பயத்தை ஆத்மசத்திய அனுபோதேன நசங்கல்பயத்தை அது அதனுடைய வீரியத்தை இழந்து விடுகிறது மனம் மனம் அல்லது இந்த மனமாகிய மாயை சொல்ல மனம் இந்த மனமாகிய மாயை மாயையாகிய மனம் எல்லாம் என்ன என்னது இந்த அத்வைதின் பலத்தினால் ஆற்றலை இழந்து விடுகிறது அதுக்கு சம்சாரத்தை சிருஷ்டி பண்ண முடியாது இந்த சாதகன் பெறத்துக்காக வந்திருக்கிறவன் சாஸ்திரத்திலையும் குருவினிடத்திலையும் பரமஸ்ரத்தா பக்தி உள்ளவர் ஆகவே குருநாதர் சொல்ற அந்த ஜானத்தை ஏற்றுக்கொள்கிறார் விவேக சூடாமணியில் நம்ம படிச்சிருக்கோம் குரு வாக்கிய சத்திய புத்தி அவதாரணா சாஸ்திரம் குரு வாக்கியம் இதெல்லாம் சொல்றது கொஞ்சம் கூட பொய் இல்லை அதே சமயம் சாஸ்திரம் வந்து என்னுடைய யுக்திக்கு விரோதமாக பேசுறதோ இல்லை எனக்கு புரியறதுக்காக யுக்தியும் சொல்லி கொடுக்கறது என்னுடைய அனுபவத்தையே எனக்கு பிரமாணமாக காமிச்சு புரிய வைக்கிறது ஆகா அதுக்காக நான் இர்ரேஷனலாக நான் டீச்சிங் அக்செப்ட் பண்ணுறேனான் ரேஷனல் டீச்சிங்கை தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன் சும்மா முட்டாள்தனமா ஒண்ணும் சொல்லி தரல எஸ்யாஸ்தி லோச்சனா தர்ப்பணி பார்வை இல்லாதவனுக்கு கண்ணாடியை காமிச்சாடிய என்ன பிரயோஜனம் அதே மாதிரி சுயமாக சிந்திக்கிற சக்தி இல்லாதவனுக்கு சாஸ்திரோபதேசம் பண்ணினால் அந்த சாஸ்திரோபதேசம் என்ன பிரயோஜனம் ஆகவே சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்த பரமஸ்ரத்தா பக்தி உடையவனுக்கு இந்த உபதேசம் உடனே சத்யஃபலதி உடனே பலனை கொடுக்கிறது ஞானம் லவ்வா பராம் சாந்தி அச்சிரேண அதிகரிச்சது அதுக்கு ஒன்று கேப் கிடையாது இந்த ஸ்ரத்தையோட கிடைக்கிற ஞானம் அவனுக்கு அப்பவே சாந்தியை கொடுக்கறது அச்சிராம் சாந்திம் கிடைக்கிறது பராம் சாந்திம் அச்சிரேனு அதிக சதி இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு இல்லாட்டி நம்ம திரும்ப திரும்ப கொஸ்டின் பண்ணால் நம்ம ஸ்ரத்தையில் தான் ப்ராப்ளம் டீச்சிங்கில் ப்ராப்ளம் கிடையாது சாஸ்திரம் இப்படி சொல்லி இருக்குது அப்படி நம்ம எப்போ இருந்தாலும் இந்த சாஸ்திரத்தையே கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சு உங்களேன் சாஸ்திரம் சொல்கிறது லாஜிக்கலாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா ஏதோ நமக்கு புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம் ஸ்ரத்தை இல்லை இல்லாட்டி புண்ணியம் இல்லை புண்ணியம் இருந்தால் தான் ஸ்ரத்தேவன் ஸ்ரத்தே இருந்தா தான் ஞானம் ஆகையினால இதை இப்படி புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து இந்த ஆத்ம ஜானத்தினுடைய லட்சணத்தை நான் சொல்றார் இந்த முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பார்க்குறோம் அகல்பகம் அகல்பகம்னா என்ன சங்கராச்சாரியார் சொல்ற சர் சர்வ கல்பனா வர்ஜிதம் சர்வ கல்பனா வர்ஜிதம் மனோவத் அவஸாத்தரகல்பனார அனைக ஆகவா தூபம் ஜானபரிணா விதையானோட டிப்பணியை படிச்சேன் ரொம்ப அழகாக இருக்கும் மனசுக்கு தான் இது வந்து அக்கல்வல் சர்வ கல்பனா வர்ஜிதம் அப்படின்னா என்னச மாதிரி அவஸ்தையெல்லாம் அனுபவிக்கிற வஸ்து இல்லை இந்த பிரம்மன் அகல்பகம் மனசுக்கு இல்லை கொஞ்ச நேரத்தில் நிறைய வரப்போறோம் மனசுதான் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு எண்ணங்கள்ல இது உழன்று கொண்டு இருக்கிறது மனோபத்து அவஸ்தாந்தர கல்பனா ரகிதம் மனதை போல வேறு நிலைகளில் வேறுவிரு விதமான எண்ணங்களை உடையதாக இந்த பிரம்மன் ஆத்மா இல்லை என்பது கருது உணர்வு இந்த பியூர் கான்சியாது பிரிவுகள் இல்லை வேற்றுமைகள் இல்லை இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சொல்றவங்க அப்புறம் எப்படி மனசு என்ன பண்றது காமாதி அநேக ஆதார அவஸ்தம் இந்த மனசு என்ன பண்றது ஒரு நேரம் காமத்தினால பீடிக்கப்பட்டிருக்கு இன்னொரு நேரம் குரோதத்தினால பீடிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த பிரம்மன் ஆத்ம சைதன்யம் காம குரோத மோக எல்லா சர்வ சுகுண துர்குண விவர் சர்வ சுகுண துர்குண விவர் எந்த விதமான இதுவும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து சொல்லப்படுறது பல இதுல சர்வ கல்பிதம் அஜம் இந்த பரிணமிப்பது என்பது உள்ளத்திலே நிகழ்கின்ற நிகழ்ச்சி இடைவிடாத நிகழ்கின்ற நிகழ்ச்சி எண்ணங்கள் மாறி மாறி கொண்டிருப்பது மாற்றங்கள் இருப்பது உள்ளத்தின் நிகழ்ச்சி ஆத்மாவில் அது போன்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை அது மாத்திரமில்லை அஜம் சொன்னா அதுக்கு அபரிணாமி மனசு பரிணமிக்கக்கூடிய வஸ்து மாறக்கூடிய பொருள் மாறாத இந்த பொருள் மாத்திரம் நம்ம பாஷையில சொல்லணும்னா ஸ்வரூப ஜ்யானம் நமக்கு புரிஞ்ச மொழியில தெரியணும்னா ஸ்வரூப ஜ்யானம் நது ஸ்வரூப ஜ்யானம் நிறிஞானம் விற்பிஜானம் வந்து விஷயாக்கார பரிணாமத்தை உடையது விற்பிஜானம் விஷயாகார பரிணாமத்தை உடையது ஸ்வரூப ஜானம் விஷயாக்கார பரிணாமி அல்ல ஸ்வரூப ஜானம் விஷயாக்கார பரிணாமி அல்லம் ஜானம்னா ஞபப்தி மாத்திரம் ஞபப்தி மாத்திரம்னா ஸ்வரூப மாத்திரம் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் அந்த பாஷையில போடுற இதோட பார்த்தா அறியப்படும் பொருளுக்கு வேறாக இல்லாதது குடத்தில் மண்ணை போல இன்னும் சொல்ல போனா நம்ம அறியிறோம்னா அந்த அரியற மனசுக்கும் எப்படி போடலாம் விற்பிஜான அபிநம் ஸ்வரூப ஜம் பரமார்த்தசதா பிரம்மணா அபிம் இந்த ஞானம் என்னது பிரம்மனுக்கு வேறாக இல்லாதது இந்த ஞேயாபி சொன்னாபிம் கீதை உங்களுக்கு இப்போ மனசுல ஓடணும் பதிமூணாவது அத்தியாயம் திரவ்ஷியா யஜ்வாம அநாதிமத்தே எது ஞேயம் தத்து பிரபக்ஷாமி அறியப்பட வேண்டியதை சொல்றேங்கிறார் ஆனா என்ன சொல்ற கடைசியில் அவிஞேயம் அது அறியப்படாததாக அறிய அறியப்பட வேண்டியது அப்படின்னு முடிக்கிறார் அதெல்லாம் ரீகல பண்ணிக்கோங்க பிரச்சக்ஷத்தேன்னா சொல்லப்படுகிறது பிரகரிஷேண சக்ஷத்தே கதையந்தி பிரம்மவிதாங்கிற சிங்கராஜர் கதையந்தி பிரம்மவிதா வித்வதனுபவ சித்தம் இத்தியபிசி நான் கொஞ்சம் இப்போ இதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டேன் பாஷ்யத்துக்கு நிறைய வளர்ந்துச்சுட்டேன் என்ன நான் இன்னும் நிறைய என்னெல்லாம் யோசிச்சா டைம் ஆயிடு கொஞ்சம் கொஞ்சம் இப்படியே சொல்லிவிடுறேன் பிரச்சக்ஷத்தேன்னா வித்வான் உடைய அனுபவ சித்தமாக இருக்கிறது அனுபவமாக அது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பிரஜக்ஷதே அவர்கள் அதை நன்கு உணர்ந்து சொல்லி இருக்கிறார்கள் கற்பனைகளை கடந்தது பிரவாதது, அறியப்படுகின்ற பொருள் அனைத்திற்கும் வேறானதாக இல்லாமல் இருக்கின்ற அறிவாக இருப்பது பொருள்கள் அனைத்திற்கும் வேறாக இல்லாத அறிவாக இருப்பது என்று அறிந்து உணர்ந்து பகர்ந்திருக்கிறார்கள் என்பது கருத்து அப்புறம் என்னது அதுதான் பிரம்மன் அஜம் பிரம்ம அதுவே நித்தியம் அஜம் பிரம்ம அதுவேள்ள நித்தியம்னா கால அதித்தம் காலத்தை கடந்த கால தேச வஸ்து பரிச்சேத ரஹிதம் எப்படி ஞானம் இது ஞேயம் இவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் அது அறியப்படாததாகவும் அனைத்தையும் அறிய அறிவிப்பதாகவும் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு மனசுதான் சாதனம் மனசுலதான் இருக்கு அந்த பண்ற பிரயத்தனம் எல்லாம் மனசு மூலமா தான் பண்றோம் அந்த மனசு பொய்யங்குற ஞானம் மனசுக்கு தான் கொடுக்கப்படுறது அது புரிஞ்ச உடனே அது விலகி விடுது அது எப்படி ஞானம் வந்து அதுலயே வந்து அது அழியும் அப்படின்னு சொன்னா விறகுக்கட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பானது விறகை உரை உரா உராய்வதனால் அதுல தோன்றுகின்ற அக்னி எப்படி விறகுக்கட்டையை எரித்து விட்டு அடங்கி விடுகிறதோ இந்த ஹம்சகீதையில நம்ம படிச்சிருக்கோம் வேணு சங்கர்ஷஜஜோ வன்னி தத்வா சாம்யதி தத்வனம் ஏவம் குணவியத்தியஜோ தேதி தத் பிரியகா ஏவம் குணவியத்தியஜா ஞானம் சாம்யதி மனசே எப்படி மனச அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னா இந்த சக்தி அது அத விசாரம் பண்ணினா மனசுல இருந்தே ஜான உற்பத்தியாகி மனச அழிச்சுட்டு அடங்கி மனசுக்கு சத்தியத்துவத்தை நீக்கிறது அழிக்கிறதுனா நிஜமாவே உள்ள நெருப்புவதுன்னு அர்த்தம் இல்லை அந்த அறிவு என்ன பண்ணுகிறது மனதில் ஆராய்ச்சி செய்வதால் உண்டாகின்ற அறிவானது மனதை அந்த அறிவு அந்த ஞானமாகிய நெருப்பு மனதை இருந்தும் இல்லாததாக ஆக்கிவிடுகிறது இருந்தும் இல்லாததாக அதனுடைய செயலை செய்ய முடியாததாக சஞ்சலமற்றதாக ஆக்கிவிடுகிறது இதுதான் அதனுடைய என்று தெரி கொள்ள வேண்டும் அஜம் ஆத்ம சத்தியானு வார்த்தைக்கு விளக்கம் இது இந்த ஆத்மாவை எதன் துணை கொண்டு நாம் தெரிக் தெரிந்து கொள்ளுகிறோம்னா எப்படி சொன்னாலும் இந்த திருப்புட்டி வந்து விடுறது கிளாஸ்லேயே பரேனாத்மனி வித்யத்தை வித்யத்தை வித்யத்தை தனியா பிரிக்கணும் பரேத் பண்ணிக்கொண்ட அஜேன விபுத்தே இப்ப இதுக்கு அர்த்தம் சொல்றேன் அஜேனம் இப்ப நான் சொல்றேன் இந்த கிளாஸுக்கு ஒரு யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி ஒரு சுவாமி பேரையோ யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி அவர் வந்திருக்காரா அப்படின்னு பாரு அப்படிங்கிறேன் நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்திருக்காருனா வந்திருக்கிறதோ அவர் உட்காந்துருக்காரே சொல்லலாம் இல்லைன்னா வரல அவர் வரலை பார்த்தேன் அவரை காணுவேன் கிளாஸில் காணுவேன்னு சொல்லலாம் நீ வந்திருக்கிய கிளாஸுக்கு நான் கேட்டேன்னு வச்சு நான் கேட்குறேன் நீ வந்திருக்கிய கிளாஸுக்கு அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா இன்னைக்கு எப்படி பேசலாம் நீ இருக்கியா இல்லையா கிளாஸில் அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சு உங்களேன் என்ன உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்ன கேட்கலாம் திரும்ப என்ன கேட்கலாம் இல்லாட்டி நான் இருக்கேங்கிறத நீங்கள் வந்து திரும்பி பார்த்துட்டா சொல்லணும் ஆமாம்மா ஆமாம் நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவோம் நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நானே நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கண்ணு தேவையில்லை நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் மனசு தேவையில்லை நான் இருக்கேங்கிறது நான் தான் மனசு தெரிஞ்சின்றிருக்கேனே தவிர மனசு என்ன தெரிஞ்சின்றிருக்க முடியாது அப்படின்னா ஜடம் தலைவனாயிடும் நான் கீழே போயிடுவேன் புரியுறது இல்லையா அப்ப உங்களை நீங்க எப்படி தெரிஞ்சீங்கன்னா என்ன நான் தான் தெரிஞ்சிருந்தேன் அஜனே அஜேன அஜரூபமான பிரம்மன் அஜரூப பிரம்மனை தானே தெரிஞ்சு இங்க கர்த்தா எல்லாம் ஒண்ணுதான் சாதாரணமா என்னன்னா நான் குடத்தை அறிகிறேன் நான் புத்தகத்தை அறிகிறேன் அது மாதிரி நான் ஆத்மாவை அறிகிறேன் அப்படிங்கிற போது ஆத்மா இன்னும் நான் வந்து இப்படியே தியானம் பண்ணி பண்ணி பண்ணி இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கோயில போய் உட்கார்ந்தேன் சடனா உண்மை நேரம் போயிடுது எனக்கு எப்படி இது தெரியுமா அப்படின்னு வேற மாண்டோக்கியம் கேட்டு வேற கதை சொல்லுவாங்க உள்ள போலம் விபுத்தேன புத்த தானே தன்னை உணர்கிறது உணர்கிறது அர்த்தம் தான் எல்லாவற்றையும் உணர்வதால் தன்னை தானே உணர்வதற்கு தனக்கு இந்திரியங்கள் தேவையில்லை என்னை நான் உணர்வதற்கு எனக்கு இந்திரியங்கள் தேவையில்லை என்னை நான் உணர்வதற்கு எனக்கு மனமும் தேவையில்லை அப்பன்னா வேதாந்தம் படிக்கிறது இதெல்லாம் எதுக்கு உன்னை நானே என்னை நானே உணர்வதாக இருந்தால் குரு என்னத்துக்கு நான் இருக்கேங்கிறதுக்கு சாஸ்திரம் வேண்டாம் எவர் செல் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷ் ஆத்மா அல்லது பியூர் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் எப்படுறது அதாவது ஆவரக்கம் இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு குடத்துக்குள்ள விளக்கு இருக்கு அந்த விளக்கு பிரகாசிக்கிறது அப்ப விளக்கு பிரகாசம் நாம உண்டு பண்ணோமா அந்த பிரகாசம் தானாவே இருக்கு இப்ப நாம என்ன பண்றோம்னா குடத்தை உடைக்கின்ற செயலை செய்யறோமே தவிர விளங்குற மாதிரி நான் மனச உடைக்கிறேன் ஏன் நான்கிறதுக்கு எதெல்லாம் எதெல்லாத்தோட என்னை இணைச்சிக்கிட்டு இருக்கேனோ அதெல்லாம் நான் நீக்கிறேன் அதை நீக்கினவுடனே நான் நானே என் விளக்கிக்கிறேன் புரியறதில்லை என்னை நானே விளக்கிக் கொண்டிருக்கிறேன் அகம் பிரகாசி பிரகாசாமி இந்திரியாணி பிரகாசாமி ஜகத் பிரகாசையாமி நான் என்னை நானே ஒளிர்வித்துக் கொண்டு எனது உள்ளத்தையும் பொறிகளையும் புலன்களையும் ஒளிர்விக்கின்றேன் ஆகினால அஜத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஸ்பெஷல் விற்பி ஜானம் வேண்டாம் தெரிகின்ற பருதிகான சென்றிடில் கண் ஒன்றே போதும் இங்க என்ன பண்றோம்னா இத நீக்கிட்ட அப்ப சாஸ்திரம் வேணுமா வேண்டாமா வேணும் எதுக்கு ஆத்ம ஜானத்துக்கு சாஸ்திரம் வேணுமா வேண்டாம் அநாத்ம அபிமான நிவத்திக்கு சாஸ்திரம் அனாத்ம அபிமான நிவர்த்திக்கு சாஸ்திரம் வேணுமே தவிர மற்றபடி சாஸ்திரம் தேவையில்லை ஆத்ம ஜானத்துக்கு சாஸ்திரம் வேண்டாம் அனாத்ம அபிமான நிவத்திக்கு சாஸ்திரம் புரியுறது இல்லையா அனாத்ம அபிமான நிவர்த்தி நான் மனசோடையும் புத்தியோடையும் உடம்போடையும் இணைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த இணைப்பிலிருந்து விலகிக்கிறதுக்கு தான் எனக்கு ஆத்ம ஜானம் சொல்லிக்கிறோமே தவிர வாஸ்தவமா ஆத்ம ஜானம் எப்பவும் இருக்கு அனாத்மாவோட அநாத்மா அபிமான சகித ஆத்ம ஜானம் நமக்கு எப்பவுமே இருக்கு அனாத்ம அபிமான சகித ஆத்ம ஜானம் எப்பவுமே இருக்கு இதுவே படிச்சா தான் புரியும் என்ன பண்றது அநாத்ம அபிமான ரஹித ஆத்ம உண்டு பண்றது உண்டு பண்றது இல்லை அப்படி சொன்னா கூட அது தப்பு வரும் அனாத்ம அபிமான ரகித அனாத்ம அபிமானத்தை அது பண்ணிட்டா யமே அஜம் விஷேஷம் ஆரம்பிச்ச உடனே அனோத்தர ஆமாணம்தரமனோமய அனோத்தர ஆனமய ஆனமய அனோத்தர ஆனந்தமய என்ன சொல்லுகிறது அஜம் அஜாதி பிரம்ம ஆத்மம் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு எதனாலும் ஏற்படுவதில்லை அதுவே அது யாண்டும் உணர்ந்து கொண்டிருக்கிறது உணர்ந்து கொண்டிருப்பது ஞாபகம் வச்சுங்க என்னை நான் உணரணும்னா எனக்கு மனசு வேணும் மனி வேணுங்கிற மாதிரி இந்த கை உதாரணம் மறந்துடக்கூடாது அடிக்கடி வகுப்பில் சொல்லியிருக்கேன் கை உதாரணத்தை வெளிச்சம் இருக்கு கை இருக்கு வெளிச்சம் கை ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது இருட்டில் காமிச்சா கை தெரியாது அப்போ வெளிச்சம் வந்து கையிலேருந்து உற்பத்தியான பொருளா கையிலேருந்து ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற பொருளா வெளிச்சம் கையோட குணமா வெளிச்சம் வந்து கையோட ப்ராடக்ட் இல்லை ப்ராப்பர்ட்டி இல்லை பார்ட் இல்லை அப்புறம் வெளிச்சம் வெளிச்சம் என்ன பண்றது கைக்கு வேறாக இருந்து கொண்டு கையை வியாபித்து கையை விளங்கும்படி செஞ்சிருக்கு வெளிச்சம் இல்லையா வெளிச்சம் இல்லைன்னா வெளிச்சம்தான் கையை வியாபிச்சிருக்கு கையை விளங்கும்படி செய்து கொண்டிருக்கு கைக்கு வேறாகவும் வெளிச்சம் இருக்கு வெளிச்சம் கைக்கு வேறாக கையை வியாபித்து கையை கையை விளங்கும்படி செய்து கொண்டிருக்கு கையை எடுத்த வெளிச்சம் இருக்கு வெளிச்சம் இருக்குங்கிறது வெளிச்சமா இருக்கு ஆனா வெளிச்சத்தை நம்ம வெளிச்சத்தை வந்து நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ண வேண்டியது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒரு வார்த்தைக்கா அதுவே பிகரேட்டு வேற வார்த்தை வழி இல்லாமல் சொல்றோம் ஆகையினால வந்து வெளிச்சத்தை நீங்க வந்து கை இருந்தா கை இல்லாட்டாலும் வெளிச்சம் இருக்கும் வெளிச்சத்தை நாம் உணர வேண்டுமானால் கையினுடைய கையில தான் ரிஃப்ளெக்ட் ஆகிதான் தெரியும் இல்லாட்டாலும் வெளிச்சம் இருக்கு அதுபோல இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ வியாபித்து சைத்தன்யம் இருக்கு இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் பார்ட் இல்லை ப்ராடக்ட் இல்ல யம் இந்த உடல் மனம் புத்தி இவைகளிலிருந்து உற்பத்தியாகவில்லை இந்த உடல் மனம் புத்தியினுடைய ஒரு பகுதியிலும் இல்லை இந்த உடல் மனம் புத்தியினுடைய குணமாகவும் இல்லை இந்த ஆத்ம சைதன்யம் உடலுக்கு வேறாக இருந்து கொண்டு உடலை வியாபித்து உடலுக்கு அருள் புரிந்து உடலுக்கு அருள் புரிந்து இந்த உடல் உடல் மனம் புத்தி இந்த சுல சூக்ம சரீரம் காரண சரீரம் பாடி காம்ஸ் இல்லாட்டாலும்ை காம் தேவைடுவது போல பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் ஆத்ம சைத்தன்யம் பாடி மைண்ட் காம்ஸ் வேணுமா தெரியுமே இதெல்லவோ அதை சார்ந்து இருக்கு அது இன்டிபெண்ட் சைத்தன்யம் இதெல்லவோ டிபெண்டா இருக்கு இது புரியுது நமக்கு அதை ஞாபகப்படுத்தீங்க ஆகனால அதுதான் எல்லாவற்றையும் ஒளி ஒளிவிக்கிறது தமேவ பாந்தம் சர்வம் அனுபாதிதம் விபாதி பாந்தம் தமேவ சர்வம் அனுபாதி பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அதை அனுசரித்தல்லோ எல்லாம் பிரகாசம் ஆயிட்டு இந்த பாடம் புரியாமையா இருக்கும் இது புரியுது ஆனா அது என்னன்னு புரியலன்னு சொல்லிடக்கூடாது கடைசியில் அதுவாக்கிடக்கூடாது இது நிறைவு பெறுகிறது இந்த ஸ்லோகம் முப்பத்தி மூணாம் ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றோம் திரும்ப மனசு இப்ப சொன்னதெல்லாம் பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூ பிரம்மஸ்வரூப ஞானம் எவ்வாறு நிகழ்கிறது அது ஏதேனும் கரணத்தின் துணை கொண்டு நிகழ்கிறதான்னு தானே தன்னை உணர்கிறது என்று சொல்லிவிட்டார் அது அறியப்படும் பொருள்கள் அனைத்தையும் அனைத்திற்கும் வேறானாக இல்லாதது இப்பருத்துள்ளிருக்கிறார் நன்கு சிந்தித்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஸ்லோகத்தில் போறோம் நிகித மனசா நிர்விகல்யா பிரச்சார சத்து விஜேயா சுஷு தீ மனசல் பிரச்சார சூய சுஷு த இந்த கௌடபாத காரிகை இந்த முக்கியமாக இந்த அத்வைதப்படுகிற இந்த காரிகைகள்லாம் வேதாந்தத்தை ரொம்ப பரிபூர்ண தீவிர முமூஷுவாக இருந்து ஜிக்யாசுவாக பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை இம்பாக்டுங்கிறாங்க இல்லையா பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிடுவது சந்தேகமே இல்லை அதி தீவிரமாக நம்ம ஜிக்யாசு மூக்ஷுவாக இருந்தோமானால் நமக்கு நிச்சயமா ஒரு தாக்கத்தை பெரும் தாக்கத்தை இது ஏற்படுத்தும் சந்தேகம் இல்லை இந்த ஸ்லோகத்துல இந்த முப்பத்தி நாலாம் ஸ்லோகத்துல இப்ப வந்து முதல்ல என்ன சொன்னார் இந்த முப்பதாம் ஸ்லோகத்துல பார்த்தோம் மனசுதான் ஸ்வப்னத்துல வந்து அத்வைதமா அத்வைதத்தோட சேர்ந்திருக்கிற அந்த மனசுதான் ஸ்வப்னத்தை கிரியேட் பண்றது துவைதத்தை பாக்குறது ஜாகிரத அவஸ்தையிலும் மனசுதான் பார்க்கறது ஆக எல்லாமே மனசுனாலதான் காணப்படுகிறது பார்த்து மனசுனாலதான் துவைதம் காணப்படுகிறது மனசு இல்லாம பண்ணிட்டா துவைதம் இருக்காது மனசை இல்லாம பண்றதுன்னா என்ன ஆத்மா சத் ஆத்மா சத்தியம் ஞானத்தினால மனசை இல்லாம பண்ணணும் நம்ம பாஷையில் படிச்சுட்டோம் மனோநாசத்தை ரஜசு தமசுகள் நசித்தல் ஸ்வரூப நாசம் அப்படி படித்தோம் நம்ம பல கோணங்களில் அதை பார்த்துருக்கோம் மித்யாத்ம நிச்சயம் படிச்சிருக்கோம் நாம அது கேவல திருஷ்யமா இருக்கணும் அது சத்தியமான விஷயமா மாறக்கூடாது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் அதுக்கு கால வகுப்புல அது போத்தோம் ஆத்ம ஜானத்தினால தான் இது மனசு அழியறதுன்னா பிசிக்கலாக அழியிறது இல்லை ஃபிகரேட்டிவாக அதை அழிக்கிறோம் அப்படின்னு நிஜமாகவே மனோநாசம் இல்லை மனசு இருந்தும் அதனுடைய செயல்பாடுகளை இல்லாமல் பண்ணிவிடுகிறோம் அறிவை தருவதன் மூலம் மனதின் செயல்பாடுகள் தானே நீங்கி விடுகின்றன ஞானம் என்பது மன அடங்கி தானே எண்ணங்கள் அடங்கி விடுகின்றன அப்புறம் அந்த ஆத்மா அவனுடைய சொன்னார் முப்பத்தி மூணாம் ஸ்லோகத்தில் இப்ப பார்த்தோம் அதுல இன்னொரு கருத்தும் சொன்னார் இது எதன் துணை கொண்டும் தன்னை அறிவதில்லை தானே அறிவே அறிவே தன்னை தானே அறிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அறிவு அது வார்த்தைக்காக உபயோகத்துக்கு போடுறோம் உண்மை தன்னை தானே அங்கே என்ன இருக்கு அரியறவை யாரு அறியப்படும் பொருள் யாரு அறிவதற்கான கருவி என்ன அறிவுன்னா என்ன அந்த மேற்றுமைகள் அங்கு கிடையாது இந்த திரிபுட்டி கிடையாது பிரமாத்த பிரமாண பிரமேய பிரமா இந்தலாம் இல்லவே இல்லை அந்த கருத்தையும் அதுல பார்த்திருக்கும் ஆஹா அஜாதி பிரம்ம ஸ்வரூபத்தையும் பார்த்துட்டோம் அப்புறம் அது எப்படி அறிஞ்சு கொள்ளப்படுகிறதுன்ற கருத்தையும் அதுல பார்த்துட்டோம் இப்ப இந்த முப்பத்தி நாலா ஸ்லோகத்தில் சுசுப்திக்கும் இந்த அமனிபாவத்துக்கும் வித்தியாசம் சொல்ற சுசுக்தியில இருக்கிற அமனீ பாவம் அது சுவாபாவிக அமனிபாவம் அப்பிரயத்ன பூர்வக அமனிபாவம் இங்க சொல்ற அமனிபாவம் ஞானத்தினால ஏற்படுற அமனீ பாவம் சமாதி யோகசாஸ்திரும் பிரயத்தன பூர்வக அமனீ பாவம் இங்க எதுல பிரயத்தனம்னா பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுல மாத்திரம்தான் நமக்கு பிரயத்தனம் அந்த பிரயத்தனம் யோகத்தை விட சுலபம் அது கிருஷ்ணரே கீதையில சொன்ன ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்ய அவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அத்தியாயம் முடிஞ்சு ஒன்பதாவது அத்தியாயம் தொடங்குற போது அஷ்டமே நாடித்தா சிராபா அப்படிங்கிறார் எட்டாவது அத்தியாயத்துல நாடி வழியா தாரணா யோகம் சொல்லப்பட்டது அக்ஷர பிரம்ம யோகம் கொடுக்கிறது இல்லை எட்டாவது அத்தியாயத்துக்கு தாரணா யோகாங்கிறார் அஷ்டமே நாடி துவாரா தாரணா யோகா போக்தா சிராபா அது கஷ்டமான விஷயம் அப்படின்னா அப்படித்தான் அடைய முடியுமோ எல்லாரும் நினைத்துக் கொள்வான் அப்படி இல்லை இங்கேயே தெரிஞ்சுக்கலாம் பிரத்யக்ஷ அவர் சுசுகம் கர்த்தும் சுசுகம் சுசுகம் அவ்வயம் அவ்வயம் தர்மியம் இது எளிமையா இங்கேயே இப்பவே அபரோக் புரிஞ்சுக்கிறத விட்டு விட்டு என்னத்துக்கு இந்த மண்டையை பொழந்துட்டு அந்த லோகத்துக்கு போய் அவஸ்தப்படணும் அப்படிங்கிறார் ஹங்கராஜர் சச்ச துஷ்பிராபாங்கிறார் இங்கேயே அடையிற போது அதான் சொன்ன கொல்லப்புறத்திலேயே தேன் இருக்கிற போது எவன் எதுக்கடா அங்க போனோம் மலைக்கு அக்கே சேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வத்தம் பிரஜே வீட்டு கொல்லப்புறத்திலேயே நம்ம இந்திய ஆசிரமத்திலேயே நிறைய மரங்கள்ல தேன் இருக்கிற போது இல்லை இல்லை அங்கே போகணும் மலைக்கு போகணும்னா அக்கே சேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வத்தம் இது அக்கேன்னா வீட்டின் பின்புறம் அர்த்தம் வீட்டின் பின்புறமே நமக்கு தேன் கூட்டுல கிடைக்கிறதுன்னு சொன்னா தேன் வந்து மரத்தில் இருக்குன்னா மலை தேனுக்கு என்னத்துக்கு போய் அவஸ்தப்படணும் வேண்டியது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அது மாத்திரமில்லை அப்படியே இருந்தாலும் அது சத்தியமா இல்லை அப்படிதான் இருந்தாலும் அது மிச்சை மறுபடியும் ஆப்ரம் புவனால் புனராவர்த்தினோர்ஜுனன் அதே அத்தியாயத்தில் சொல்லிவிட்டார் கிருஷ்ணன் மாமு பேத்தது புனர்ஜன்மன வித்தியத்தை சனாதன எல்லாம் ஞாபகப்படுத்திக்க இங்க கிருஷ்ணர் என்ன என்ன சொல்றாருக்கும் அமனிபாவத்துக்கும் வித்தியாசம் சொல்ல போறார் சுசுப்தி நம்ம நிறைய கேள்வி கேட்டுப்பாங்க சாஸ்திரமே படிக்காம நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கு இவரதெல்லாம் அந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் இருக்கு நம்ம சாஸ்திரத்தில் சுசுப்தியில வந்து மனசு இல்லாம போறது இங்கேயும் வந்து மனசு இல்லாம போறது அதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு இந்த ஸ்லோக நிர்விகல் பிரச்சார சுஷுப்தே அந்நா பிரச்சார சுஷுப்தே அந்நா பிரச்சார நிக்ருத மனசா பிரச்சாரம் சொல்லலை சொன்னா தலை சுத்த ஆரம்பிக்கும் ஒரு ரொம்ப வேதாந்தத்தை படிச்சு அந்த நிர்விகல்பமா கிட்ட மனசை நிக்ருகித நிர்விகல்பஸ்ய மனசா தீமதா அப்படின்னு சொன்ன விவேகி நல்ல புத்திசாலி வேதாந்தத்தை படிச்சு சிரவண மரண நிதித்தியாசனம் அந்த SAHA-PRACHாரா நிக்ரீதம் ஆனால் சுசுப்தே அந்நா சுத்தியில வேற விதமாக இருக்கிறது ந தமஹ தத் சமஹம் சுசுப்தியில் ஜாகிரத அவஸ்தையில் மனோ அமனிபாவத்தை போன்றதல்ல சுசுக்தி அவஸ்தையில் இருக்கும் அவனீபாவம் சுசுக்தி அவஸ்தையில் இருக்கிற அமனிபாவம் வந்து அக்ஞான பூர்வக அவனிபாவம் இங்கே இருக்கிறது ஞானபூர்வக அமனீபாவம் அங்கே வந்து நம்ம அஜானத்துக்கு ஒரு படிக்காத ஒருத்தரு தான் அவன் அக்ஞானி ஆத்மாவை தெரியாது அவன் தூங்க போகிற போது அஜ்ஞானத்தோடு தான் தூங்குவான் முழிச்சாங்கன்னா பழனி அஜ்ஞானம் வந்துட்டே இங்க அப்படி இல்லை ஜாகிரத அவஸ்தையில மனசு இருந்தும் இதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது என்று பெயர் மனசு இருக்கு ஆனா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு இது இது வந்து எவ்வளவு தூரம் பலப்படுத்தும் பார்த்துங்க நீங்களே ரொம்ப ஸ்ரத்தையோட படிக்கிற போது நமக்கு தெரியும் ஆமா இது வந்து அப்படியே என்ன கரத்தலை ஆமலக்கவத்து ஆச்சாரியஹா போதையத்தி உள்ளங்கை நெல்லிக்கணி போல விளக்குறாருப்பா சாஸ்திரம் விஷயத்த அர்த்தம் அதுவும் இதுவும் சமமாகாது அது வேற விதம் இது வேற விதம் இங்க மனசு எரிஞ்சு போச்சு எரிஞ்ச கயிறுக்கு சமானம் ஆனா அங்க அப்படி இல்லை அது எல்லாத்தையும் எல்லா ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்து கொண்டு தூங்குறது வேறு வழி இல்லாமல் தூங்கிறதுனால் அதுக்கு ரொம்ப நேரத்துக்கு மேலே இந்த சரீரம் ஒத்துழைக்காது அதுக்கு தூக்கம் வேணும் அதுக்கு ரெஸ்ட்டு வேணும் அதனால் அது என்ன பண்ணுறது எனக்கு நீ ரெஸ்ட்டு கொடுக்குறியா இல்லையான்னு மிரட்டுறது நான் இன்றைக்கி பகல் முழுக்க உன்னோட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கேன் இத்தனை நேரம் பண்ணியிருக்கேன் மரியாதையாக எனக்கு ஓய்வு கொடுக்கலை உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவேன் நான் அப்படிங்கிறது ஆகையினாலும் என்ன பண்ணுறோம் சரின்னு சொல்லி தூங்கிடும் அப்புறம் கலமரம் எந்திரிக்கிற போது கூட அந்த ஓய்வு நிலையிலே இருக்கலாமான் தான் தோன்று இல்லையா அந்த ஓய்வு நிலையிலே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லை இந்த மனசை செம்மப்படுத்தணும்னா ஓய்வு எடுக்கக்கூடாது மொழி இதை செம்மைப்படுத்து காலையில் எழுந்து குளி பகவானை பூஜை பண்ணு ஆராதனை பண்ணு சாஸ்திரம் படி எல்லாம் பண்ணு இல்லாட்டி என்ன ஆகும்னா எத்தனை ஜென்மாக வந்து இதாக போகிறது இந்த கோவாலாக பிறந்து தொலைப்பே அப்புறம் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மாதிரி ஒரு எலியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பிராணி அது ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது மணி நேரம் தூங்கின்றே தான் இருக்கும் அது அதோட ஜென்மாவே அப்படி எந்திரிக்குன்னு சாப்பிடும் அப்படி தூங்கிண்டே தூங்கிட்டு அப்படி கோவாலாம் மாதிரி அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கப்பா சுசுக்தி வந்து சரீரம் கேட்குறது அது கொடுக்குற வாஸ்தவம் தான் ஆனால் என்ன தத் சமஹா அதுவும் இதுவும் ஈக்குவல் இல்லை நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வரும்னு தெரிஞ்சு கௌடபாதாச்சாரியார் இந்த சந்தேகத்தை கிளப்பி அவர் பதில் சொல்கிறார் பிரச்சாரகாரா இங்கே நீங்கள் போட்டுக்கணும் தன்மைன்னு போட்டுக்கணும் நம்ம புஸ்தகத்தில் வியாபாரம்னு போட்டிருக்கு தன்மை அதனுடைய தன்மை வேறு இதனுடைய வேறு அதனுடைய செயல்பாடுன்னு சொல்லணும் செயல்பாடு வியாபாரம் ஆனால் அதை விட தன்மைங்கிற வார்த்தை எனக்கு பிடிச்சது தன்மையா இருக்கு தன்மை அப்படின்னு போடலாம் அங்கே உறக்கத்தில் இருக்கும் மனதற்ற நிலையின் தன்மை வேறு விழிப்பு நிலையில் இருக்கும் இந்த ஞானத்தால் ஏற்பட்டுள்ள மனதற்ற நிலையின் தன்மை வேறு என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இதுல நல்ல வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்க தீம தகாங்கிற வார்த்தை உபயோகப்படுத்திருக்கார் கிருஷ்ணரும் கீதைய சொல்றியம் அத்தீந்திரியம் சுகமாத்தியம் எத்தது அதாவது இந்த அப்பாற்பட்டது ஆனால் கிரகிக்கப்படுவது அப்புறம் எத்தோ பரமத்தை சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திர வேதாந்த வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது வேதாந்தத்துக்கு யோகத்துக்கு என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியறது இல்லை ஏன்னா யோகத்தோட யோகம் வந்து வெரி பவர்ஃபுல் ஏன்னா அது வந்து சாதனைகள்லாம் பண்ண பண்ண மனசுக்கு பலம் கிடைக்கிறது அது ஒன்றும் சந்தேகம் இல்லை யோகாசனம் பண்ணினா உடம்புக்கு நன்மை ஏற்படுறது யோகாசனம் பண்ணினா மனசு யோகாசனம் பண்ணுறவனுக்கு ஆகார நியமம் இருக்கு ஆஹார நியமத்தை கடைபிடிக்கிறான் எல்லாம் தர்மம் தானே ஆகார நியமத்தை கடைப்பிடிக்கிறான் உடம்ப நல்லா வச்சுக்கிறான் அதுலயே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து மனசுக்கு வேற பயிற்சிகள்லாம் நிறைய இருக்கு வேல்யூஸ் இருக்கு அப்புறம் சரியாக அது ஆனால் நிறைய பேர் அதுவே சத்தியம்னு நினச்சுறாங்க அங்கே தான் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுறோம் அது போயிட்டு போய் அது நம்ம சரி பண்ணிவிடும் அப்போ யோகத்தையும் யோகம் வேண்டாம்னு சொல்லலை யோகத்தில் பிரயோஜனம் நிறைய இருக்குது அதனால் யோக வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆனால் வேதாந்தத்தையே அது மூடிடும் ரஜினத்து வந்து நம்ம திரு ஆவடியார் கோயில் திருப்பெருந்துரை அங்கே இருக்கிற சுவாமி பேருக்கு ஆத்மநாத சுவாமி அம்பாள் பேர் யோகா அம்பாள் ரெண்டும் வேண்டி யோகாசிக்கலாம் நான் ரெண்டோட சகாயம் தேவைப்படுறது யோகா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இந்த விஷயத்தை சொல்ல உண்மை யோகா எத்ரோப ரமத்தே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யோகச்சி விற்ப அதோட கனெக்டு எறோபரமோகேவைய்வாத்மனாத்மனப்பயுத ஆன பசியன் துஷியத்து ஆமனே ஆனமே பசியன் துஷியத்தியே அப்படிலாம் பண்ணலாம் எல்லாம் இப்படிலாம் அலங்காரம் பண்ணலாம் தேவ தூக்கி இங்கே வச்சு அங்கே வச்சு அதை அலங்காரம் பண்ண பண்ணி அந்த வரியை அவ்வளோ விஷயங்கள் இது இருக்கு அப்போ இங்கே இந்த தீமதாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தீமதான்னு என்ன அர்த்தம் ம்ஹா ஷஷ்டி பகுவச்சனம் இல்லை தா ஷஷ்டி ஏகவச்சனம் தீமான் தீமந்தௌம்தா தீமந்தம் தீமந்தௌ து மனசு எப்படிப்பட்ட மனசு ஞானமுள்ள மனசு கட்டுப்படுத்தப்பட்ட மனசு வேற்றுமையற்ற மனசு அப்படி சொல்ற ஞானத்தையுடைய மனம் வேற்றுமையற்ற மனம் கட்டுப்படுத்தப்பட்ட மன கட்டுப்படுத்தப்பட்ட மனம் கட்டுப்படுத்தப்பட்ட மனம் அறிவை கொடுத்த உடனே அடங்கிறது அது தடிய காமிச்ச அடங்க அடங்கு அடங்கும் கூட கட்டுப்படுத்த யானையை வந்து சர்க்கஸ் பண்ண வச்சு விடலாம் அதனாலதான் கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் கூட சரி பண்ணலாம் இந்த மனசு என்ன பண்றதுன்னா அதுக்கு என்ன பண்றதுனா ஒரே வழி அதோட ஸ்வரூபத்தை பத்தி சொல்லிட்டா ஓ மனமே பொய்யான மனமே பொய்யாக இருந்தும் என்னிடம் இருந்தே சக்தியை வாங்கிக் கொண்டு என்னையே ஏமாற்றும் மனமே நீ சொல்லலாம் என்னிடமிருந்தே உயிரை வாங்கிக் கொண்டு என் உயிரை வாங்கும் மனமே எல்லாம் சொல்லலாமே உனக்கு உயிரே என்னால தான் கிடைச்சிருக்கு ஓ உயிரே என்னால நீ உயிரை வாங்கிட்டு என் உயிரை வாங்குறீ நீ சும்மா சும்மா ஒரு ஜோக்காக சொல்லலாம் சிந்திச்சு பார்க்கலாம் ரொம்ப தத்துவம்லாம் யோசிக்காதீங்க உண்மைதானே இந்த மனசு உயிர் யார் கொடுத்தா நான் கொடுத்தேன் இப்போ அந்த உயிரை கொடுங்கிறது யார் நான் கொடுங்க உனக்கு உயிர் கொடுத்தது நான் உன் உயிரை கொடுங்கதும் கொடுங்க போவதும் நான் அப்படின்னு சொல்லி இந்த சிதாபாச செய்த சைதன்யம் சொல்கிறது அப்படி சொல்லணும் சிதாபாச செய்த சைதன்யம் நாங்கள் ஒரு வார்த்தையை போடணும் இல்லாட்டி கேவல சித்தைங்க சொல்லுங்கலாம் கேட்டுருவீங்க கேள்வி நம்மள்கிட்ட திரும்ப கேட்பீங்க தீட்டிய கத்தியிலையும் பதம் பார்த்தாலும் பார்த்துடுவீங்க தீட்டிய கல்லா என்னது தீட்டிய மரம் எந்த மரத்தில் தீட்டினோமோ அந்த மரத்தையே பதம் பார்த்தா அதனால இதெல்லாம் ஜாக்கிரதையாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மளை பதம் கூடாது அந்த அபிமானங்களுக்கு உங்களுக்கு தான் நெல் கல்பமாச்சே அப்பவும் சொல்லக்கூடாது தீமதா ஞானத்தையுடைய மனதினுடைய நிர்விகல்பமான மனதனுடைய கட்டு நிக்ரஹீதம் ஞானத்தினால நிச்சய கிரகீதம் நிதராம் கிரகிதம் இடைவிடாமல் இதை சொல்லி சொல்லி சொல்லி கிளாஸ் கிளாஸாக சொல்லி ரெண்டு ஸ்லோகத்துக்கு மேலே நகராமல் போய் எப்படா பிடிக்க போறோம்னு யோசிச்சு இல்லாட்டி கிளாஸ் ரெண்டு நாளைக்கு எக்ஸ்டன் பண்ணலாமான் நீங்க பண்ணிடுவீங்க நான் பண்ணிடுவேன் நிறைய இருக்கு காரியம் எல்லாரும் இதை வச்சு எத்தனை பிளான் பண்ணி வச்சிருக்கோம் என்னால பிரச்சார சத்து விஜ்னேயா இதை கேட்ட உடனே சுவாமி இனிமே அப்படிதான் நாங்கள் இப்படியே சமாதிக்கு போய்டும் அப்படின்னா போயிட முடியுமா அப்படி விட்டுவிட்டா நம்மளோட சம்சாரம் பிரச்சார சத்து விஜ்னேயா அது வேறு இது வேறு சுசுப்தே அந்நகா நான் தமஹா அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் அதை விளக்கி சொல்ற சுசுப்திக்கும் ஜாகிரத அவஸ்தான நிம்லா சொல்லணும்னா அமனிபாவையோஹோதா கீதுக்தி அமனிபாவ ஜாகிரதஅவஸ்தீபாவையோஹோதா கீத அந்த பேதமானது எத்தகையது சற்று விளக்கிச் சொல்லுங்கள் அப்படின்னா அழக சுந்தர் தத் நிதிரீதம் நீயத்தை ததேவ நிர்யம் பிரம்ம ஜானோக்கம் சமந்தத Abraham, United, ி சும் சமந்த அது காரி காலோகம் இதெல்லாம் எல்லாம் அரக கூட நமக்கு எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் வருதுங்க சுசுப்தே லீயத்தே சுயமேவ லீயத்தே ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாஸ் கேட்கிற போதே லீய கேட்டு இருக்கிற ஆமாமா லீயத்தே லீயத்தே நிகிரகமே பண்ண வேண்டாம் நிகிரம் என்னத்துக்கு பண்ணலாம் நம்ம நல்லா சாப்பாட்டை குறைச்சா தான் இந்த லீய லயத்துல இருந்தே தப்பிக்க முடியுங்கிறாங்க நான் சொல்றேன் கிருஷ்ண சுந்தர் பதினெட்டாவது சுதர் தியானம் பண்ணுறதுக்கு தகுதி என்னன்னா முதல்ல யாருக்கும் நீ தியானம் பண்ணுறேன்னு தெரிய வேண்டாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரகசி எங்கே சொன்னார் இல்லையா யோகி இஞ்சீத சததம் ஆக்கானம் ரகசிதா நீ யார்கிட்டையும் நான் தியானம் பண்ண போறேன்னு கூட சொல்லாத இல்லாட்டி எங்கே போகிறேன் படுத்த கேள்வி அப்புறம் நீ பொய் சொல்லக்கூடாது இல்லையா அது தோணித்துனா சத்தம் இல்லாமல் நீ பாட்டுக்கு இங்கேயா தம்பி போய்டாங்கப்பா சாமி தான் நீங்க தானே சொன்னீங்க நான் அதுவும் கவரமாட்டேன் இருந்தாலும் சொல்றேன் வருவார் விவித்த செய்தி தனியான இடத்துக்கு போயிடணும் பதிமூணாம் தேதி விவிக்த தேச சேவித்துவம் அறத்தில் ஜனசம்சதி தனியா இடத்துக்கு போயிடணும் விவித்த செய்தி எல்லாம் நல்லா சாஸ்திரத்தையும் நல்லா படிச்சுட்டு தனியாக போய் விவித்த சேவி அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னா ஏன்னா நாவல் பழமெல்லாம் அந்த காலத்தில் காய்க்கும் அதை சாப்பிட்டுக்கும் நாவல் பழம் அந்தந்த காலத்தில் ஏதாவது பழங்கள்லாம் காட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது பழத்தை கேட்கு சாப்பிட்டுதேன் லகு ஆசி ரொம்ப சாப்பிட்டையான தூங்கி போயிடுவேன் ஆ எல்லாம் காலம்புற வந்து பொங்கல் வடைனா என்னாச்சு நம்ம சந்திரமௌணி சொல்லுவார் எட்டு தூங்க மாதிரி சமாளும் ஒரு ரெண்டு கப்பு பொங்கல் ஒரு வடை போரும்பா இது தூக்க மாத்திரை போராதுக்கு தயிர் சாதம் வேற இத்தனையும் சாப்பிட்டதுக்கு பிறகு என்னன்னா நல்ல சமாதி வருது நித்ரா சமாதி வேற ஸ்லோகம் சொல்லி வச்சிருக்க ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகஜரா பிராணா சரீரம் கிரகம் பூஜா தேசயோக போக நித்ரா சமாதி அப்புறம் வந்து விவீக சேவி ரகு ஆசி அப்படி இருந்தால் தான் லயமாகாது மனசு எதவா காயமானசாக நல்லா யோகாபியாசம் பண்ணி உடம்பெல்லாம் நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிட்டு மனசையும் நல்ல கட்டுப்பாட்டில் வச்சு திடீர்னு ரவாதோசை சாப்பிடணுங்கிற ஞாபகம் வராமல் எல்லாம் சொல்லணுக்கு தெளி அப்படிலாம் ஞாபகத்துக்கெல்லாம் வராமல் என்ன பண்ணணும்னா தியானயோக பரோனித்தம் காலையிலேருந்து உட்காந்து அப்படியே பேசாமல் என்னெல்லாம் முண்டை கோபரேஷன் படிச்சியோ எல்லாம் ஞாபகம் அதுக்கு தான் மரபாடம் பண்ணி எல்லாத்தையும் மனபாடம் பண்ணி வச்சுக்கோங்க புத்தகம் கொடுத்து புத்தகமே வேண்டாம் மஸ்தகமே புத்தகம் மஸ்தகம்னா தலை இதுதான் மகா கம்ப்யூட்டர் இருக்கவே இருக்க ஏதோ ஸ்லோகம் திருக்குறள் என்ச்சியோ வரிசையா ஞாபகம் வேண்டியதான் சில சமயம் அதை பார்த்தா தான் ஞாபகத்துக்கு வரும் அது உண்மைதான் ஆனா அதுவும் கூடிய நிறைய அபியாசம் பண்ணிட்டோம்னா அதுக்குதான் இந்த மாதிரி இந்த பையன தூக்கத்தில் எழுதி கேளுங்க மேதா சுத்தம் சொல்லுங்க அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பயந்துட்டே படிச்சுட்டு படிக்கிற போதே பாத்தீங்கன்னா ஒரு கவனையோடு படிப்பான் பாத்தியார் பேற்றுவாரே தெரியும் முகத்தை பார்த்தீங்கன்னாலே அப்படியே பிரச்சனையே இருப்பான் அப்படி பார்ப்பான் அவங்க மாதிரி அது பார்க்க அந்த பார்வையிலேயே தெரியும் பார்த்து யார் நீ கேட்க போகிற அதனால அதுதான் இருக்கணும் அதுதான் வித்தியா இது வித்யா அவன் மனசு முழுக்க என்னன்னா அந்த வித்தையை சரியாக சொல்லணுமே குருக்கிட்ட சொல்லணுமே தப்பினா அடிச்சுடுவாரே சுட்டுவாரே அப்படின்னு அந்த வித்தைக்காக அந்த வித்தையை ஒப்பிக்கணுமே சொல்லி அது அவனுக்கு செய்யற எவ்வளோ பெரிய நன்மை அது இதெல்லாம் போய் அங்கே போய் இந்த ஞான யோக பரவநித்தியம் வைராக்கியம் சமுபாசித அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரம் விமுச்சிய நிர்மம சாந்திரூயாயிருப்பது பிரம்மபூத பிரசன்னாத்மான் நசோஜதின காங்க இந்த ஸ்லோகம் எனக்கு எப்போ பார்த்தாலும் பிடிக்கிறது அதனால எங்கேயாவது சந்தர்ப்பங்கள் சொல்லிவிடுக்கட்டும் அப்போ சுசுக்தியில் லயமாகறதை பற்றி பேசணும் சாப்பிட்டா லயம் அதனால் சாப்பாடெல்லாம் ரொம்ப கவனமாக கொடுக்கணும் பிக்ஷைக்கு கூட போகக்கூடாது பிக்ஷைக்கு போனால் கூட ஒரு சி இது போட்டுவிடுவாங்க ஏதாவது கொஞ்சம் மைசூர் பாக்கு ஏதோ ஒன்று போட்டுவிடுவான் அதனால் பிக்ஷைக்கு கூட போகாமல் நாமளே எங்கேயாவது பா காய்கறிகளெல்லாம் சாப்பிட்டுருந்து எதாவது குறஞ்சி இதெல்லாம் சாப்பிட்றதுன்னு பார்த்து சாப்பிட்டு விடலாங்க அது ஒரு மெத்தடு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான் ஒருவேளை காட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது அதை பற்றி நான் விவேகம் வேண்டாமா எதாவது பசிச்சு என்ன பண்ணுறது என்னெல்லாம் சாப்பிட்றதுன்னு பாரு அது எந்த இலையை சாப்பிட்றதோ அதை நீ சாப்பிட்லாம் நீ காரம்பரை என்ன பண்ணேன் அந்த அந்த கூந்தப்பனையிலேருந்து விழுகிற பழம் இருக்குது அதை எடுத்து சாப்பிட்டேன் அது என்ன தான் எப்படி இருக்குதுன்னு அது சாப்பிட்டு பார்த்தா அது டேஸ்டாக இருக்குதுன்னு நாக்கெல்லாம் அரிக்கிறது நாக்கெல்லாம் அரிக்கிறது இது இப்போ தெரிஞ்சு இன்னும் பக்கத்தில் போவேன்னா அது பக்கத்தில் அதனால் இனிமே வந்து என்னென்னா இந்தந்த பழங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அந்தந்த பழம் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சோங்களேன் யாரையும் டிப்பெண்ட் பண்ணாமல் இந்த மரங்களையே நம்பி இதெல்லாம் என்ன விரக்ஷா மூலதோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அகிரத சிவரூபாய விரக்ஷராஜாய தேனமா சொல்லி அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு இருந்துவிடலாம் கஷ்டமே சொல்லி வச்சு அக்கா போய்டோன்னு பயப்படாது அவ்வளோ சீக்கிரம் போகிற மாதிரி இல்லை அப்படியே விட்டா தூங்கிடுறது ஒடுங்கிடுறது ஆனா அது அஜானத்தோட இருக்கு நல்ல காமக்ரோதங்கள் எல்லா குணங்களோட இருக்கு ஒரு அதார்மிகன் வந்து தூங்கினான்னா தூங்குற போது அவனுடைய அதர்ம குணங்கள்லாம் காணாமையா போய்டும் எல்லாம் திரும்ப உள்ள அந்த சம்ஸ்காரங்கள்லாம் அப்படியே தார்மண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பீஜாவஸ்தையில் எல்லாம் இருக்கும் அவன் எந்திரிக்கிற போதே பயமாக இருக்கும் நமக்கு எழுந்தான்னா பழையபடியும் ராட்சதனமாக காரியங்கள்லாம் பண்ணுவான் அப்புறம் என்ன ஆனால் நிக்ரீஹீதம் மனஹா நலியதே நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனதானது ஒடுங்காது இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னா ஞானிக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லுங்க நம்ம இப்படிதான் இந்த மாதிரிலாம் படிச்சு தப்பாச்சு ஞானிக்கு தூக்கம் இல்லை நாம் சந்தோஷமா நன்மை தூங்குவான் தூங்க வேண்டிய நேரத்தில் முறைய தூங்குவான் எப்ப தூங்கணுங்கிறதே தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது நிறைய நம்மெல்லாம் வயலேட் பண்றோம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் வாஸ்தவம் தான் தர்மசாஸ்திரம் பகல்ல தூங்குறத நிந்தனை பண்றது ரொம்ப நிந்தனை பண்ணி நம்ம என்ன பண்ணுறது நமக்கு முடியலை அப்புறம் கால்நர் ரொம்ப நேரத்தில் வே எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால பரவாயில்லை நம்ம ஒழுங்காக இருந்தால் சரின்னு சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் தர்மசாஸ்திரம் கூடாதுங்கிறத தெளிவாக சொல்லத்தான் சொல்லணும் பிரம்மச்சாரி அந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் அந்த இது வாங்கிக்கிற போது உறுதிமொழி வாங்குற போது ஒன்று என்னென்னா ஆச்சாரிய தீனோபவ பாடம் திக்ஷாச்சரியம் சர பாடம் மாசுத்தாக பாட்டம் பகல்ல தூங்காதே இந்த பையங்களா தூங்குறதே அவரும் வந்துடுறார் கரெக்டாக வந்து மத்தியானம் பாட ஆரம்பிச்சு மாசுத்தாக பாடம் எதுக்கு சொல்றேன் ராத்திரி ஞானியும் தூங்குவார் ஆனால் மனசு வந்து தூங்குற மனசுக்கும் நிகிரம் பண்ணுற மனசுக்குன்னா இங்கே பேரே தவிர ஞானி தூங்குவாரா தூங்க மாட்டாராங்கிறதெல்லாம் கேள்வி அவரும் தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்குவாரா என்ன அல் என்ன சுவான நித்ரா கொஞ்சம் தூங்க வேண்டித்துக்கு ரெஸ்ட் வேணும் அபியாசத்துல வச்சு சமாதி அபியாசம்னு சொன்னாலும் சரி இந்த இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஞானத்தினால அது ஒடுங்கிறது இல்லை அது அழிந்து போகிறது அதுக்கு பலம் இங்க என்ன சொல்றாருன்னா அப்ப லயமாக என்ன பண்றதுன்னா தது ததேவ நிரோக்கம் சமந்தத சமந்ததானோக்கம் பிரம்ம தது நிர்பயம் அப்படி போடல தன சமந்தாலோகம் நிர்பயம் பிரம்ம பவதி அப்படி போடல அந்த மனம் எப்படி ஆகிறது எப்போ ஞானத்தோடையே கூடினதாக எப்பொழுதும் ஞானத்தோடு கூடினதாக ஞானாலோகம்னா ஞான பிரகாசம் ஞான பிரகாசத்தோடு கூடினதாக நிர்பய ஆகிவிடுகிறது அந்த மனமே பிரம்மனாக மாறி விடுறதுன்னு ஜாகிரதையாக எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ற கான்ட்ரடிக் பண்ற வார்த்தைகள் அந்த மனமே பிரம்மமாக ஆகிவிடுகிறது மனமே பிரம்மமாக ஆகிவிடுகிறது அது எப்படி மனசே பிரம்மனா ஆக முடியும் மனசு வேற பிரம்மன் வேறதான் படிச்சிருக்கோம் அது எப்படி மனசே பிரம்மனாக ஆக முடியும் ஏன்னா நீங்க சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் அந்த எந்த ஒரு ஞானத்தை அடைந்ததோ அதோ இதைத்தான் வந்து பதஞ்சலி சொல்றார் எதை எண்ணுகிறதோ மனது அதன் மயமாக ஆகுறதுன்னு சொல்றோம் இல்லையா ஆஹ் பிரம்மன் வந்து எப்போ நான் பிரம்மன் தான் நான் மனசு இல்லை ஆனால் என் மனசில் நான் பிரம்மனே நினைச்சுட்டு இருந்தா என் மனசு என் மனம்கிவிடும் என்ன என்னம் நடத்த முடியாது என் மனம் என் மனம் என்னுடைய என்னை பத்தியே நினைக்கிறதுலாமோ நினைக்கிறது என் மனம் என் ஸ்வரூபத்தை எண்ணாமல் என் மனம் ஏதேதோ வஸ்துக்களின் சொரூபத்தை எண்ணி எண்ணி சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கிறது என் மனம் என்பத்தை என் சொரூபம் என்னது நிர்பயம் ஞானாலோகம் சமந்ததா சமந்ததான் பூர்ண ஞான பிரகாசம் சமந்ததா ஞானாலோகம்னா பூர்ண ஞான பிரகாசம் ஞானமேவ பிரகாசம் ஞான பிரகாசம் ஆலோகம் ஆலோகம்னா பிரகாசம் அப்படி ஆயிடுறது இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணத்துக்கு நான் சொல்லிவிடுறேன் இங்க நிர்பயம் என் மனம் என்மயமாகவே ஆகிவிடுகிறது நான் வேற என் மனசு வேறேன்னு நினைக்க முடியாத அளவுக்கு ஆகிடுறது இதை தான் பதஞ்சலி சொல்றார் தியானம் பண்ணி சமாதி வந்ததுன்னா அர்த்தம்னா ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூபூன்யம் இவ சமாதி இந்த மனசுன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மனம் ஆகிவிடுகிறது மனம் அதையே எண்ணி எண்ணி அதன் மயமாக ஆகிவிடுகிறது ஆ மனசுக்கு என்ன பண்றேன்னா நித்திய நிர் நித்திய நிர்வீகார பரபிரம்மஸ்வரூபத்தையே எண்ணும்படி பண்ணி அதன் மயமா ஆக்கிவிட்டேன் இது பற்றி இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் நான் உங்களுக்கு சில ஹிண்ட் கொடுக்குறேன் நீங்கள் யோசிச்சு வாங்க இப்ப வந்து யானையை பார்த்தா பயம் மரத்தை பார்த்தா பயம் இல்லை கல்லுனால செய்யப்பட்ட நாய் பாத்து வாங்க அதெல்லாம் யோம் ஓம்ி தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம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 ாஹுநாமிநா